வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் அசுரேந்திரன் மகேந்திரன் செல்படலம் இந்த குமரன் தனிவேல் படையால் தந்திமுகன் உடைய தாரகன்தான் பட்டதை உந்துதில தூதர் மொழி அவன் தேவியந்தம் இலா கற்பில் சௌரிய அலக்கண் வாழ்ந்த துணைவியர்கள் மற்றும் உள்ளோரெல்லாரும் சூழ்ந்து பதைத்து இறங்கத் துன்பத்துடன் ஏகி ஆழ்ந்த கடல் படியும் அம்மென்மையில் என்ன வீழ்ந்து கணவன்மிசையே புலம்புருவாள் சங்கு உற்றிடு செங்கைத் தண்டுழவோன் தன் பதமாம் அங்கு உத்தனை அன்று அயன் பதம் செல்வாயன்று கங்கைச் சடையான் கைலையில் சென்றாயல்லால் எங்குத்தனை அவ்விரைவன்னருள் பெற்றாயே உந்து தனியாழி உனக்கு அணிய அத்தோனும் இந்திரனும் ஏனையிமையவர்களும் எல்லோரும் அந்தகனார்த்தாமும் அனைவர்களும் இன்று அன்றோ சிந்தைத்தனில் உள்ள கவலை எல்லாம் தேர்ந்தனரே பொன்னகரோர் யாரும் புலம்பு உற்றிட உணர்மன்னவரோடு என் பால் வரும் பவனி காணாதேன் துன்னு பறவை இனம் சூழத்துயிலும் உன்னை இன்ன பரிசேயோ காண்பேனால்யம் பெறுமா புல்லாது இருந்த நெய்யான் புல்லுவது கண்டும் அது பல்லோரும் காணில் பழி என்றொழிந்தாயே மல்லாரும் தோழாய் மயக்கு உத்தேர்க்குவோர் குறையும் சொல்லாய் வரிதே துயின்றாய் துணிவுண்டு மையோடுரழும் மணிமிடற்றோன் தந்தவரும் மெய்யாமெனவே வியந்திருந்தேன் இன்னாலும் பொய்யாய் விளைந்ததுவோ பொன்றினையால் என்றுனைவா ஐயோ இதற்கோருந்தபமுன் செய்தாயே தன்னோடு இணையின்றித்தானே தலையான முன்னோன் அருள் புரிந்த முன்னோன் இழவல் என்னோ அவனோடு எதிர்ந்தாய் இறந்தனையே அன்னோ விதிவலியை யாரே கடந்தாரே சந்தார் தடம் தானவர்கள் தன் சூழ அந்தார்கமழும் அரியணை மேல் வைகியனி சிந்தா குலத்தில் செருநிலத்தில் துஞ்சினையாய் எந்தாய்ப் புகழாய் இதுவும் சில நாளோ வென்றிமழுவேந்தும் விமலன் புனக்களித்த துன்றுவரத்தீயலை உன்னினையால் சூழ்ச்சியினை ஒன்றும் உணராது உயிரும் தொலைந்தனையே என்று தமியேன் இனி உன்னைக் காண்பதுவே வன்னிவிழிவுடையான் மைந்தன் அமர் புரிய முன்னை வழி தோற்று முடிந்தாய் எனக் கேட்டு பின்னும் இருந்தேனென்னில் பேரன் உடையோர் யார் என் கினியான் செய்கிறேன் எனவே இரங்குற்றாள் மட்டை துணவியரும் வந்தேண்டி மன்னவனை சுற்றிப் புலம்பித் துயர் உற்றிடும் வேலை அற்றத்தினாகியாசுரத்தின் பார்ப்போன கொற்றப் புதல்வன் வினவி குறுகினால் தண்டாவிரல் சேரும் தன் தாதை வீந்ததனை கண்டான் உயிர்த்தான் களுள்ான் கரம் குலைத்தான் அண்டாத சோகத்து அழுங்கினான் வெய்ய கனல் உண்டான் என வீழ்ந்து அயர்ந்தான் உணர்ந்தனே என்றும் புறா என்னலிடைப்பட்டவன் எழுந்து சென்று தனதன்னைத் திருத்தாளி இடைவிழா உன் தலைவன் யாண்டே யான் ஓதா என்னே என்று நின்று புலம்பி நினைந்து இணைய அன்னை முதலோரை அகழ்வித்து ஒரு சாரில் துண்ணுதிரென்று ஏவித் தொலையாததான் அவரில் தன்னுழையோர் தம்மால் தழல் இந்த தன முதலாம் மண்ணு கருவி பலவும் வருவித்தான் வந்தபொழுது தன்னில் வண்களத்தில் துஞ்சுகின்ற தந்தை தன்னை முன்போல் தகவு ஒப்பித்தோர் எந்திரத்தேர் ஏற்றி ஈமத்து இடை வைத்துச் சந்தனப்பூம் பள்ளி இசையே தருவித்தான் மக்கடன்கள் இயற்றி தன் தாதை தன்னை தாமக்கனலால் தகனம் புரிந்துடலும் காமுற்றனன் என் கணவன் உடன் செல்வதற்கு தீமுருதி என்ன அன்னை சென்று உரைத்தாள் நற்றாய் மொழிந்ததனைக் கேட்டு நடுநடுங்கிப் பொந்தாள் பணிந்து என்னைப் போற்றியிருத்தியன சொற்றானது மறுத்துத் தோகை சுழித்து உரைப்ப அற்றாகையென்றான சுரேந்திரன் ஏனையதோர் தாயர்களும் யாமும் கணவருடன் பானகம் போய் எய்த வழங்கு என்றிட இசையானபடியே அழல் அமைக்க அன்னையராம் மான் அனையார் எல்லோரும் வான் கனலின் உள் புக்கார் காலை புலம்பியே அன்னகரை அக்கணமே நீங்கிய அசுரேந்திரன் தக்க கிளைஞர் சிலர் தற்சூழவே ஏகி மைக்கடலுள் வைகும் மகேந்திர மூதூர் உற்ற உளந்தளர் எய்தித் தொல்லை ஒளிமுக நிழந்து மேனித் தளர்ந்த நன் வரியன் போன்று தாரக முதல்வன் தந்த இளம் தனிமைந்தன் வல்லே ஏகலும் மனைய நீர்மை வளம் திகழ் தொல்லை வீரம் மகேந்திரத்து அவுணர் கண்டார் உறங்கிளர் அவுணர்கானோ ஒய்யனத்துழங்கியேங்கிக் கரங்களை விதித்துக் கண்ணீர் காணெறி படர்ந்து செல்ல பெருங்கடலுடைந்ததே போல் பேதுர வெய்தியாற்ற இறங்கிய குமரனுற்றதென் கொலென்று சைக்கலுற்றார் வஞ்சமும் கொலையும் செய்யான் மற்றவன் இதற்கு தாதை வெஞ்சினம் கொடுபோகென்று விடுத்தனன் போலும் என்பார் தஞ்சமதாகியுள்ள தாரகன் கொடுமை நோக்கி அஞ்சியே அவனை நீங்கியடைந்தனன் கொல்லோ என்பார் சீரொடு துறக்கம் நீத்துத் தேவர் கோன் உருவமாற்றி பாரிடையுழந்தான் என்பார் மற்றவன் பரனை வேண்டி பேரிகள் மாயம் வன்மை பெற்று வந்தடுபோர் செய்யத் தாரகன் இறந்தான் கொல்லோ தளர்ந்திவன் வந்தான் என்பார் மான் கிளர் தாரகப்பேர் மன்னவன் பகைஞர் ஆற்றும் ஏண்கிழர் சமரில் வீந்தான் என்பதற்கு ஏது உண்டால் செயன்கிழர் நிவப்பால் எங்கும் தெரிக் ரவுஞ்ச வெப்பில் காண்கிளம் மவுணர் தம்மைப் பூழியே காண்டும் என்பார் பையரவணையில் துஞ்சும் பகவனது ஆழிதன்னை ஐய பொன்னணியதாக அணிந்திடும் அவுனனோடு மொய்யமற்புரிவார் யாரே முரணுடுவெம்போர் சில்லோர் செய்யினும் அவரால் அன்னோன் முடிகிளன் திண்ணம் என்பார் அங்கையை ஒருவன் வாழால் அறுத்திடப் கோன் தங்கை வந்து அமரர் தம்மைச் சயந்தனைச் சிறை செய்வித்தாள் இங்கிவன் தானும் துன்புற்று ஏகுவான் என்றும் அற்றே புங்கவர் தமக்கே இன்னல் புரிகுவன் போலும் என்பார் மணிக்கிளர் எழிலிவண்ணன் மற்றும் அவனொடு போராற்றான் அணிவுலகளித்த செம்மல் அமர் தொழில் சிறிதும் தேரான் தனி அறு மீ கொண்ட தாரகனொடு போர் செய்யின் இணையகல் ஈசநந்தியா வரே வல்லர் என்பார் இமையவர்கருடர் நாகர் இயக்கந்தருவரேனோர் நமர் இடு பணிகள் ஆற்றி நாடொரும் திரிந்தாரற்றால் சமரியதே இழைப்பாரின்றி தளர்ந்தனம் இந்நாள் காருமினி உளது போலும் ஐயா இல்லை என்பார் சே இவன் ஆயதுவோர் தீங்கு போலும் ஐயமின்றி இதனை நாடி நாயகன் விடுக்கும் முன்னம் நம்பெரும் தானையோடு மாயமாபுரிகாரேகி அறிந்த நம் வருதும் என்பார் எனப் பல இணையவாற்றால் யாவரும் அவுணர் ஈண்டி மனப்படு பைதலோடும் வயின் வயின் உரையான் நினைப்பரும் திருமிக்கு உள்ள நெடுமகேந்திரத்தில் சென்று வனை பெரும் கழல் கால் சூரமன்னவன் கோயில் போந்தான் போந்து தாரகன் தன்மைந்தன் பொள்ளெனப்படர்தலோடும் வாய்ந்த பேரவயமன்றில் வரம்பிலா உணர் போற்ற ஏந்து எழில் அறிகள் தாங்கும் எரிமணி தவிசன் மீக்கண் வேந்தர்கள் வேந்தன் சூரன் மேவி வீற்றியிருந்தான் மாதோ வீட்டிருந்தரசு போற்றும் வேந்தனை எய்தி அண்ணான் காற்றுனை முன்னர் வீழ்ந்து கரங்களால் அவற்றைப் பற்றி ஆற்றவும் அறற்றல் செய்ய அவுணர்கோன் அது கண்டைய சாற்றுதி புகுந்த தன்மை தளர்ந்தனை புலம்பல் என்றான் என்றலும் சொல்வான் இந்திரன் புணர்பாலீசன் வந்திரல் குமரன் பூதவயப்படை தன்னோடு மேகி உந்தன் இளவல் தன்னை ஒன்ற புஞ்சம் என்னும் குன்றொடும் வேலால் செற்று குறுகினன் வெய்ய சூரதனைக் கேளா விழுமிதென்று உருமி நக்கு செய்ய தாரகவலியோன் தன்னை மையுரள் கண்ட தன்னல் மைந்த நோ அழுதல் செய்வான் பொய்யுது வெறுவல் மைந்த உண்மையே புகறி என்றான் தாதை கேள் சரதம் ஈது தாரகத் தந்தை தன்னை மேதகு கிரவுஞ்சத்தை வேல்கொடுபரமன் மைந்தன் காதினன் சென்றான் ஈமக்கடன் முறை எந்தைக்கு ஆற்றி மாயர் கொண்டு நின்பால் வந்தனன் என்றான் மைந்தன் தோழ்துணைவ நாம் இளவல் துஞ்சினும் சொல்கேட்டலும் உளத்து இடை கிளர்ந்தது சினத்தீ நாட்டம் எரி கால்வா புகை நண்ணுவன் துண்டம் ஈட்டுப் பொரி சிந்துவனையாக்க யுள் ரோமம் நெறித்த புருவத்துணைகள் நெற்றிமிசை சென்ற கரித்தன ஏய் இறை கவ்வி அதரத்தைச் செறித்தன துடித்தன தெளித்த இதழ்ச் செவ்வாய் குறித்தது மனம் ககன கூட்டமும் முடிக்க இவ்வகை சினத்து எரி எழுந்து மிசை கொள்ள அவ்வெறியின் ஆற்றலை அவித்து அப்போதில் வெவ்வினைக்குள் தாரகன்மிசை தொடரும் அன்பால் தெவ்வற்புகள் சூரன் இடை சேர்ந்த துயராழி துப்பு நிகர் கண்புனல் சொறிந்த நதியே போல் மெய்ப்புறம் வியர்த்த முகம் வெள்ளம் ஈண்டி அப்புணறியான துயர் ஆழியது செப்பும் பொருள் உண்மையது தேற்றியது போலும் பருவரல் என்னும் புணறி ஊடுபடியுற்றே அரியணை மிசைத்தவறி அம்புவியில் வீழா உரும் என அறற்றினன் உணர்ந்து அதனை எஞ்சி நரலையொடு பாரகம் நடுங்கியதை அன்றே கூற்றுள நடுங்கிய குலைந்தது செழும் தீ காற்று வெறுவுற்றது கதிர்கடவுள் சோமன் எற்றமிகு கோள் உடு விரிந்த மாற்றிய பணிக்கு இரையும் அஞ்சியது பாங்கரு தானவர்கள் பாசரையின் மூழ்கி ஏங்கினர் விழுந்தனர் இறங்கினர் தளர்ந்தார் ஆங்கனைய பொழுதுதனில் அன்னகரமெல்லாம் ஓங்கு துயர் கொண்டு களுழ்வோசை மலிர்ந்ததன்றே ஆன பொழுதத்தினில் அழுங்கல் ஒரு சூரன் போனதொரு சீற்றாழல் புந்தியடை மூள மானமொடு நாணமடவல்ல எழுந்தே தானுடைய ஏவலர் தமக்கிவை உரைப்பான் மண் இளவல்லாறு இறை மாற்றி வருகந்தன் தன்னிகழ் கடந்து சயம் எய்தி வரல் வேண்டும் என் இரதம் வெம்படையிடும் கவசம் யாவும் புன்னு கணம் ஒன்றின் முனம் வைத்திருதிர் என்றா இறை இவை புகன்றிடலும் ஏவலர்கள் யாரும் முறையில் அவை உய்திடுதல் முன்னினர்கள் போனார் அரை கழல் உடைத்தகுவர் அன்ன செயல் நாடி குறைவில் அணிகங்களுடு கொம்மென அணைந்தார் ஆய செயல் கொண்டலும் அமைச்சர் இளமோகன் மாயை திருசூரன் அடிவந்தனை புரிந்தே ஏயது ஒரு மாற்றம் மதிசைப்பல் கேண்மோ தீயசினம் எய்திடல் என இணைய செப்பும் நஞ்சுரை படைகள் கற்று நவயுறாதொன்னலாரை வஞ்சின தெரியும் வீரர் வளநகரதனை மாற்றோர் இஞ்சியைச் சூழ்ந்து போருக்கெய்தினும் எண்ணியன்றி வெஞ்சினத்தினை மேல் கொண்டு விரைந்தமர் இயற்ற குலத்தினை வினவி உள்ள கோளினை வினவி வந்த நிலத்தினை வினவித்தொல்லோர் நெறியினை வினவிக்கொண்ட சலத்தினை வினவிப்போர் செய்தானையை வினவியன்னோர் வலத்தினை வினவியல்லால் மற்ற ஒன்று மனம் கொள்வாரோ வரத்தினில் வலியினாரோ மாயையில் வலினாரோ கரத்தினில் படைக்கலத்தில் கல்வியில் வலியினாரோ உரத்தினில் வலியினாரோ உணர்ச்சி சேர் ஊக்கமான சிரத்தினில் வலியினாரோ என்று இவை ஒற்றரை தூண்டி அன்னோர் ஒரு வழி உணர்வரேனும் மற்றும் ஓர் ஒற்றின் அல்லால் அன்னது மனத்துள் கொள்ளார் சுற்றுவரும் அணிகம் அன்றி ஒரு புடை துவன்றிச் பெற்றியும் உள்ளதோ என் நாவே தேர்வர் பின்னும் வினையது விளைவை என்றும் மெல்லிய என் கை அணிகமும் அணையர் தன்மை அதனையும் சிறுமைத்தாக நினைகிற தமக்கு மாற்றார் நேர்ந்தவராகின் மேலோர் முனையுரு புலத்திலாற்றும் மும்மையும் முன்னேச் செய்வார் மூவியல் மரபினாலும் முற்றுராது ஒழிந்த காலை கோவியல் மரபுக்கேற்ப கொடுஞ்சினன் திருகிக் கொட்புற்று ஏவியல் படைஞரோடும் படையொடும் எதிர்ந்து சுற்றி மேவலர்பான்மையுண்ணி வெற்றி கொண்டனைவரன்றே நேர்ந்திடவழியிலோறும் ஞாட்பு இடை நேர்த்தின் என்ன சேர்ந்திடுபோதும் வேந்தர் செறிவினைக் குறித்துச் சென்று சார்ந்திடல் பழியது என்றோ வெல்லினும் தானை தூண்டி தேர்ந்திடச் செய்வர்தே பெறல் அரும் புகழதன்றே ஈதரோ உலகிலுள்ள இறைவர் தம் இயற்கையாகும் லலால் நின்னொப்பாரில் அழிவிலா அகிலமாழ்வாய் ஏதமொன்றடையாய் வானோர் யாரையும் ஏவல் கொண்டாய் போதனும் நெடுமாலோனும் வைகளும் புகழவுற்றா இன்னதோர் மிடல் பெற்றுள்ள இறைவன் நீ அழியனாகும் பொன்னகரவன் சொல் கேட்டு பூதமே படையாயீசன் என்ன்னலின் உதவும் பிள்ளை நேர்திடன் அவனை வெல்ல உன்னினை போதி என்னின் உனக்கு அது வசையது அன்றோ மாற்றலர் வன்மையோராய் மற்றும் அவர் படைஞர் தங்கள் ஆற்றலை உணராய் நின்ற நரும் பெரும் தலைமை உன்னாய் போற்றிடும் அமைச்சரோடும் புரிவன சூழாய் வாழா சீற்றமங்கு அது மேல் கொண்டு செல்லலும் திரளின் பாற்றோ வீரமும் வலியும் மிக்கோராயினும் விதிவந்தெய்தில் பாரிடை வலியிலோரும் படுத்திடப்படுவர் பேருடல் அழியா ஆற்றல் பெறாமையால் இருவாயை இத தாரகன் மழலை தேராச் சிறுவனும் தடியப்பட்டான் கலகலமிழற்றும் தண்டைக் சிறுவன் கை மாத்தலையுடை தன்னை தடிந்ததற்புதன்றால் வலியரும் ஒரு காலத்தில் வன்மையை இழப்பராற்றமெலியரும் ஒரு காலத்தில் வீரராய் திகழ்வரன்றே யாரு நேரன்றி வைகும் இறைவ நீ மேல் போரினை முன்னியேதல் புகழ்மையதென்றால் அண்ணான் சீரொடு மதுகை யாவும் தேர்ந்து பின்னவனில் தீர்ந்த வீரரைப்படையொடேவி வெற்றி கொண்டமர்தீ என்றான் அரிதரும் அமைச்சர் தம்முள் அமோகன் இத்தன்மை தேற்ற உறுதீதென்று சூரன் உள்ளுரு சினத்தை நீத்து விரல் கெழும் அரிமான் ஏற்று விழுத்தகு தவிசின் ஏறி செரி தரும் விழஞ்ச தம்முள் சிலவரை நோக்கி சொல்வான் பகனுடுமையூரன் சேனன் பருதியம் புள்ளின் பேரோன் சுகன் இவர் முதலாய் உள்ள தூதரைத் தருதீரென்ன புகழ்புனை சூரப்பன்மன் பொன்னடி இறைஞ்சி ஏத்தி தகுவர்கள் தலைவர் மற்ற சாரணர் தம்மை உய்தார் சாரணரினையற்பந்து தாழ்முறை பணிந்து நிற்ப சூரணங்க அவரை நோக்கி துண்ணன நீ விரேகி பாரிடை வந்த கந்தன் பான்மையும் படை வெம்பூதர் சேரு தொகையும் யாவும் தேர்ந்து இவன் வருதிர் என்றான் ஒற்றுவர் உணர்ந்தான் நீர்மை உச்சி மேல் கொண்டு தம்போன் பொந்தடம் கழல்கள் தாழ்ந்து புடவியை நோக்கிச் சென்றார் மற்ற அவர் போய பின்னர் மாரிலா சூரபன்மன் வெற்றி கொள்ள உணர் போற்ற வீற்று இருந்து அரசு செய்தான் ஏதமில் சூரபன்மன் இழவல் தன் முடிவு நேடி மாது ஏற்கொண்டு தேரி வைகிய தன்மை சொற்றாம் ஆதியாம் கடவுள்மைந்தன் நமரர்த்தம் கிரியை நீங்கி பூதலமீது வந்த நெறிணை புகலல் ஒற்றா